வணக்கம் தினமரத்துலிக்காக சென்னையில இருந்து வறண்ட சருமம் நீங்க சருமம் பொலிவு பெற மருத்துவம் குடிக்கலாம் கூட நமக்கு ஸ்கின் வந்து டிரை ஆயிடும் சிலருக்கு வேலை வெயில்ல சுத்த அவங்களுக்கும் எளிதில் ஸ்கின் ட்ரை ஆயிடும் உயர்வை குறைபாடு எண்ணெய் பசை குறைபாடு தோளின் செயல்பாட்டு குறைபாடு தொழிலுள்ள செல்கள் காய்ந்து சுருக்கம் ஏற்படுதல் இதெல்லாம் சில காரணங்கள் ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கு அதை போக்குறதுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் இருபது சொட்டுக்கள் ஆலிவ் ஆயில் அல்லது கேஸ்ட்ரா ஆயில் விளக்கெண்ணெய் கலந்து சிறிது தேன் கலந்து நல்லா குழச்சு சர்மத்தில் பூசி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊறினதும் வெது வெது பான தண்ணியில கழுவிட்டு வரணும் இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம வறண்ட சருமம் புலிவு பெறும் என்ன நெய்யர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க